தலைப்பு மனநிலை அடுத்தவர்களை பார்த்து வாழ ஆசைப்படுபவர்கள் சராசரி மனிதர்கள் அடுத்தவர்கள் பார்க்கும்படி வாழ்பவர்கள் சாதனை மனிதர்கள் சராசரியும் சாதனையும் அவரவர் நம்பிக்கையில் உள்ளது படித்ததில் பிடித்தது நட்டினையின் கவிதைச் சேரலுக்காக புத்தூர் கணேசன்